அவர்கள் இடையூறும் தராத கல்லான் என நான் அறிவேன் உன்னை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் முத்தமிட நான் பார்த்திராவிட்டால் நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறுவதை நான் கேட்டேன் ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம்